பாடம் பதிமூன்று நன்மைக்கான வழிகள் அதிகம் அல்லாஹ் கூறுகின்றான் நன்மையானவற்றில் நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிபவனாக இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லவற்றில் நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிவான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே ஒருவர் அணு அளவேனும் நன்மை செய்தால் காண்பார் தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நற்செயலை ஒருவர் செய்தால் அவர் தனக்கே நல்லது செய்து கொண்டவராவார் நாற்பத்தி அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் இந்த பாடத்திற்கு தகுந்த வசனங்கள் அதிகம் உள்ளன மேலும் ஹதீஸ்களும் கணக்கில் அடங்காமல் உள்ளன அவற்றில் சிலவற்றை காண்போம்